பதினெட்டாவது ரெக்கார்டிங் எயிட்டீன்த்து பதினொன்றாவது சாப்டர் பிரிவனும் சுடுமு இஸ்ரவேல் ஒரு மன்னன் சந்நியாசி ஒருவர் சொன்ன பூர்வ ஜென்ம கதைகளை நம்பி மனம் ஊசலாடாம ஊசலாடலாமா கூடாது ஒரு யூத ஜாதி கிளி மறைநாட்டு சொன்ன கதையை நம்பி மனம் கலங்கலாமா கூடாது ஆனால் சேர நாட்டின் வரலாற்றில் ஒரு புதிய வம்சத்தை அலங்கரிக்க விரும்பாத விதி அவர்களை நம்பும்படி செய்தது கல்வி கேள்விகளில் தேர்ந்து சேர்மான் பெருமாள் கண்ணீர் மல்க அரண்மனை முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார் உலகம் முழுவதும் அவனே என்று கருதி யூத மரபுகளை கூட மாற்றிக்கொண்டு இந்து பெண்ணாக காட்சியளித்த யூஜியானா முள்ளாலே படுக்கையிட்டு அதன் மீது நெருப்பு கன்று கங்குகளைத் தூவி புரண்டு கொண்டிருந்தாள் எழுவாள் விழுவாள் இனி ஏது செய்வேன் என்பது போல அழுவாள் இதயத்தால் பரம்பொருளை தொழுவாள் ஒரே இரவில் இளமையே சீர்குலைந்தது போல அவள் காணப்பட்டாள் காட்டுவெளி கூடாரம் ஒன்றில் அந்த குரத்தையும் நாட்டுப்புற குடிசை ஒன்றில் ராஜசேகர சுவாமியும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சுன்னாம்பில் வெண்ணையை கலந்த அவர்கள் அது சிவப்பாக மாறியதை அறியாமல் இல்லை ஆனால் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாதவர்கள் போல காணப்பட்டு அந்த இரவு இருவரும் கிளப்பிவிட்ட பூதம் யூஜியானாவின் கூந்தலை கரைத்தது குங்குமத்தை கலைத்தது கரைத்தது சேரமான் பெருமானை சித்திரவதை செய்தது போர்க்களத்தில் புறமுதுக்கு காட்டாதவரும் அரசியலை அரசியலில் இடி மின்னல் தோன்றும் போது அசைந்து கொடுக்காதவருமான சேரமான் பரிகாரமில்லாத ஒரு கேள்விக்குறியின் கீழ் பைத்தியக்காரன் போல உலாவிக் கொண்டிருந்தான் பட்டத்து ரணியின் மூலம் குழந்தை பேர் இல்லாத நிலையில் இன்னொருத்தியின் மூலம் கிடைக்கப் போகும் செல்வமுமா எமனாக காட்சியடிக்க வேண்டும் மாராட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடவும் அவரால் முடியவில்லை இது என்ன மூட நம்பிக்கை என்று ஒதுக்கிவிடவும் முடியவில்லை சேரநாடும் சேரவம்சமும் திசை தப்பிப் போவது போல தனக்கு தோன்றுவதாக ராஜசேகர சுவாமி சொன்னது போல பாலில் விழுந்த பள்ளி போல அவர் மனதை குழப்பி கொண்டிருந்தது நள்ளிரவு பள்ளி கொள்வதற்காக அந்த பச்சை கிளியை அவர் தேடிப்போகும் அதே நேரம் இப்போது ஆயிரம் கேள்விகளால் உருவாக்கப்பட்ட நடமாடும் பொம்மை போல அவர் நடந்து கொண்டிருந்தார் மாறு வேடமிட்டு குதிரையிலே செல்லும் அவர் இப்போது முக்காடிட்டு ஒரு பிச்சை காரனை போல சென்று கொண்டிருந்தார் எவ்வளவு சிக்கலுக்கும் சீர்குலைவுக்கும் பிறகு அந்த ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்டவர் மேகமூட்டம் கலைந்து விட்டதென்று வெளியே வந்தபோது மீண்டும் மழை வந்துவிட்டதே அவர் வாழ்க்கையில் ஊரறிய உலகறிய நேரில் வந்தே அந்த திருமகளை சந்திக்கலாம் என்று இருந்தும் தேரில் வந்த சன்னியாசி அவரை நிலை குலைய செய்து கால்நடைகளில் ஒன்றாக ஆக்கிவிட்டார் மாளிகை காவலர்கள் மன்னரை அந்த நிலையில் எதிர்பார்க்கவில்லை வெளிக்கதவு திறக்கப்பட்டது வாயிற் கதவும் திறக்கப்பட்டது என்னையின்றி அணைய விருந்த தீவட்டிகள் மலமளவென்று ஏற்றப்பட்டன அரைகுறை தூக்கத்தில் இருந்த அலிகள் சுறுசுறுப்படைந்தார்கள் யூஜியானாவின் பள்ளியறை கதவருகே வந்ததும் அந்த கதவை கையாலே தொட்டதும் நெற்றியாலே தட்டினார் கண்ணே என்று அழைக்கவில்லை கண்ணீரால் அழைத்தார் கண்மூடாத அந்த காதல் பறவையோ இன்னும் என்ன துயரச் செய்து என்று இயங்கியவாறே கதவை திறந்தது அவரை அவள் பார்த்தால் அவளை அவர் பார்த்தார் தேவன் வகுத்த விதி இருவரையும் பார்த்தது நாதத்திலே கீதமாய் கீதத்திலே நாதமாய் லயமும் சுதியும் கலந்துவிட்டு அவர்கள் யாழ் ஒரு பக்கமும் விரல் ஒரு பக்கமும் நிற்பது போல சிறிது நேரம் நின்றார்கள் அவள் தலை குனிந்தபடி உள்ளே சென்றாள் அவரும் கைகளை கட்டியபடி பின்னேல் சென்றாள் பின்னால் சென்றார் படுகரை படுகையறை விளக்கை அவர் கொஞ்சம் தூண்டி விட்டால் அந்த அறை பிரகாசமடைந்தது ஆனால் அந்த நெருப்பின் ஜுவாலை அவள் உள்ளத்தில் இருந்து வருவது போல அவருக்கு தோன்றிற்று இத்தனைக்கும் குரத்தே அவளிடத்தில் சொன்ன செய்தி அவருக்கு தெரியாது நிமித்தகர் அவரிடம் சொன்ன செய்தி அவளுக்கு தெரியாது தூங்கவில்லையா என்று கேட்டாள் சேரமான் நீங்கள் என்று கேட்டாள் அவள் இறைவன் நிரந்தரமாக தூங்கும் நேரம் எதுவென்று எனக்கு தெரிவிக்கும் வரையில் இனி எனக்கு தூக்கமில்லை என்றாள் அவள் மௌனமாக இருந்தாள் சேரக்கூடாது சேர்ந்தால் பிரியக்கூடாது என்று கேரளத்தில் ஒரு நாடோடி பாடல் உண்டு என்றார் சேரமான் அப்போதும் அவள் பேசவில்லை ஒன்று செய்யலாமா யூஜி ா என்று திடீரென்று கேட்டார் அவள் தன்னை அறியாமல் மௌனத்தை கரைத்து என்ன என்றார் நாம் இருவரும் இப்போதே இருந்து போய்விடலாமா என்று கேட்டார் அவர் பிரபு என்று கதறிவிட்டாள் அவள் ஒரு மணிமகிடத்துக்காக சகல சாகசங்களையும் புரிந்த ஒரு மன்னன் ஒரு காதலிக்காக அதுவும் பட்டத்துராணி என்ற அந்தஸ்தை பெற முடியாத ஆசை நாயகிக்காக சாவை பற்றி சிந்திக்கிறான் அது போதாதா தன் மீது அவன் கொண்டுள்ள தாளாத காதலுக்கு அடையாளம் அவன் மார்பிலை முகம் மழலை போல அழுதாள் யூஜியானா சேரமா நினைத்தால் நிமித்தகர் சொன்ன செய்தி அவளுக்கு தெரிந்து இருக்க வேண்டும் என்று யூஜியானா நினைத்தால் குரத்தி சொன்ன செய்தி அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அழுதவளை அணைத்து ஆற தழுவி உச்சி முகர்ந்து இரு கைகளால் அவள் கண்ணத்தை தொட்டு அவள் முகத்தை நிமிர்த்தி ஒரு கணம் பார்த்த சேரமா தான் அவள் மார்பில் சாய்ந்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினார் ஆத துயருக்கு அழுகைதானே பரிகாரம் அவள் அவர் தலையை கோதி கொடுத்தாள் சிலர் வினாடிகளில் அவள் கரத்தை அப்புறப்படுத்திய சேரமான் பழிச்சென்று உட்புற அறைக்கு சென்றார் அது உணவருந்தும் அறை உள்ளே சென்று அவர் கதவை தாடித்துக் கொண்டார் பிரபு பிரபு என்று கதவை தட்டிய நாள் யூஜியானா கதவு திறக்கப்படவில்லை தட்டினாள் கதறினாள் தட்டினாள் ஆட்களை அழைக்கலாமா என்ற யூஜியானாவின் பயம் அதிகரித்தது திடீரென்று கதவு திறக்கப்பட்டது இரண்டு கண்ணாடி கோப்பைகளை கையில் ஏந்தியவாறு சேரமான் காட்சியளித்தார் அந்த இரண்டு கோப்பைகளிலும் இளநீர் ஊற்றப்பட்ட வழுக்கைகள் மிதந்து கொண்டிருந்தன அவர் படுகை நுழைந்தார் பஞ்சனையில் அமர்ந்தார் அவளையும் அமர் கோப்பைகளை பார்த்து என்ன இது என்ன இது என்றால் யூஜியானா ஒன்றுமில்லை இளநீர் என்று ஒரு கோப்பையை அவள் கையில் கொடுத்தாள் யூஜியானா அதை கூர்ந்து கவனித்தாள் உள்ளே அடித்தளத்தில் வைர துகள்கள் கிடந்தன தன் கோப்பையை கையில் வைத்தபடியே அவரது கோப்பையை பழிச்சென்று பிடுங்கி தூங்கியை தூக்கி எறிந்தாள் சேரத்தின் மகாவம்சத்தை காக்க வேண்டியவரும் எதிர்காலத்தில் மும்முடி சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டியவருமான என் நாயகன் இந்த ஏழை யூஜியானாவுக்காக சகக்கூடாது பறவைகள் வரலாம் போகலாம் மகாவிருக்ஷம் சாய்ந்து விடக்கூடாது எந்த குழந்தையினாலே இந்த வம்சத்துக்கு அழிவு வருமோ அந்த குழந்தை இந்த மண்ணிலே பிறக்க வேண்டாம் பிரபு பெருமானை என்னை கப்பலேற்றி அனுப்பிவிடுங்கள் இஸ்ரவேலில் ஒரு ஜீவன் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற நினைவே உங்களுக்கு ஒரு நிம்மதியை அளிக்கும் வீர கேரளத்தில் ஒரு தேவன் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற நினைவை எனக்கு நிம்மதியை அளிக்கும் எங்கள் நம்பிக்கைப்படி என் வயிற்றில் பிறக்க போகும் செல்வமே புதிய ஒரு மார்க்கத்தின் கர்த்தாவாக ஆனாலும் ஆகலாம் அவன் இங்கே பிறந்தால்தானே ஆபத்து சொல்லுங்கள் நான் உயிரோடு உங்களை புரிவது பிரிவதை பொறுத்துக் கொள்ளுங்கள் இல்லையேல் என் உயிர் பிரிவதை சகத்திக்கொள்ளுங்கள் என்று கூறியபடியே எழுந்து இளநீர் கோப்பையை வானத்தை நோக்கி நீட்டினாள் யூஜியானா அம்மா என்று அலறினார் சேரமான் தாயை அழைக்கும் வார்த்தைகளால் அவர் அவளை எப்போதும் அழைத்ததில்லை நான் இஸ்ரவேலுக்கு சென்ற பிற்பாடு இங்கே வருகின்ற ஒவ்வொரு வாணிபக் கப்பலிலும் என் கண்ணீரை அனுப்புவேன் அவை திரும்பி வரும்போது உங்கள் புன்னகையை அனுப்புங்கள் தெளிந்த இதயத்தோடும் திடச்சித்தோடும் இதை நான் கூறுகிறேன் எங்கே என் கண்ணீரை ஒருமுறை பாருங்கள் என்ற சேரமான் அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்தார் பழங்கால குகை ஓவியங்களைப் போல அவள் கண்ணத்தில் விழுந்த கோடுகள் காட்சியளித்தன எங்கே உங்கள் புன்னகையை ஒருமுறை காட்டுங்கள் என்றால் அவள் மலரை பார்த்து எலையும் சிரிக்க போல சேரமான் சிரித்தார் இருவரும் கடைசியாக சிரித்துக் கொண்டார்கள் சந்தோஷங்களை பரிமாறிக்கொண்டார்கள் கோழி கோவத் தொடங்கிற்று தூக்கு இருந்து வரும் போல இப்போது இது அவர்களுக்கு கேட்டது பனிரண்டு நகர் நீங்கு நாட்டுப்புற குடிசையில் தூங்கிக் கொண்டிருந்த ராஜசேகர சுவாமி வைத்த வானம் வெடித்து விட்டதை சுவாமி வைத்த வானம் வெடித்து விட்டதை அறிந்தவர் போல கண் விழித்தார் துயிலாத கண்களும் அலங்கரிக்காத மேனியுமாக மூன்றாம் சேரமான் பெருமாள் அவரிடத்தில் காட்சி எழுத் காட்சியளித்தான் சிவாய நமக என்ற வரை சோம்பல் முறித்தார் ராஜசேகர சுவாமி சத்தியம் சிவம் சுந்தரம் என்று மெதுமெதுவாக முணுமுணுத்தார் மீன்றாம் மூன்றாம் சேரமான் பெருமாள் மன்னவர் அப்படியே அமரலாமே என்றார் ராஜசேகர சுவாமிகள் கலைத்து போனவர்கள் அமருகிறார்கள் வெற்றி பெற்றவர்கள் சிரிக்கிறார்கள் கவலைப்பட்டவர்கள் நின்றால் என்ன இருந்தால் என்ன நடந்தால்தான் என்ன என்றார் சேரமான் பெருமாள் கவலைகளில் சில நாமே உண்டாக்கிக் கொள்வதே என்று சொல்லி அப்படி எழுந்தார் ராஜசேகர சுவாமி நாம் உண்டாக்குகிறோமோ நம்மை உண்டாக்கியவன் கொடுத்தானோ அவனால் உண்டாக்கப்பட்ட வேறு சிலர் பரிமாறுகிறார்களோ அந்த விஷயத்தை அருந்த வேண்டியவர்கள் மட்டும் நாம் சுவாமி என்றார் சேரமான் பெருமாள் முன்னும் பின்னும் நடந்தபடியே சுவாமிகள் சொன்னார் ஆழகால விஷயத்தை அவன் அருந்தவில்லை என்றால் வேறு யார் அதை அறிந்திருக்க முடியும் விதையை பொறுத்தே விளைச்சலின் தரம் விளைச்சலை பொறுத்தே அறுவடையின் தரம் ஜீவாத்மாவும் தொடிக்கிறது பரமாத்மாவும் மஞ்சிக்கிறார் இது ஒரு பக்கம் இழுக்கப்படுகிற ரதமாக இல்லையே சுவாமி இரண்டு பக்கமும் குதிரையை பூட்டினால் ரதம் எந்த பக்கம் நகரும் பிழந்து போகும் பிளந்து போனால் பிறகு உபயோகப்படாதே அதனால்தான் ஒரு பக்கத்து புறவையை வெட்டிவிட வேண்டும் என்று நான் சொன்னேன் எந்த பக்கத்து புறவியை வெட்டுவது என்பதுதான் கேள்வி எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி அறிவாளி எல்லா புறவைகளுமே என்னுடையவைதானே சுவாமி ரதமும் உன்னுடையதானே சேரமான் நீ ரதத்தை காக்க விரும்புகிறாயா புறவியை காக்க விரும்புகிறாயா ரதம் இல்லாத புறவி பயன்படும் புறவி இல்லாத ரதம் விலை இருக்குமே தவிர பயணத்துக்கு பயன்படாது உன் முடிவு அதுவானால் நீ புறவியை காப்பாற்றுவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை நல்லது சுவாமி ஆனால் நான் ஏற்கனவே வேறு முடிவுக்கு வந்துவிட்டேன் ரதம் பொது சொத்து புறவி என் சொத்து பொது சொத்தை காக்க என் சொத்தை இழப்புது என்ற முடிவு கட்டிவிட்டேன் உன்னை போன்ற கல்விமான்கள் அந்த முடிவுக்குத்தான் வருவார்கள் எவற்றை சுலபத்தில் அடைய முடியுமோ அவற்றை சுலபத்தில் இழந்தும் விடலாம் எது தேடக் கிடைக்காத செல்வமோ அது சிதைந்து விடாமல் காப்பதே முக்கியம் அரசனுக்கு தர்மம் ஒன்றல்ல பல உண்டு குல தர்மம் அவற்றில் ஒன்றுதான் ஆனால் அரச தர்மத்துக்கு அடுத்தபடி தான் குல தர்மம் சுயதர்மத்தையும் ஏற்றுக்கொண்ட கர்மத்தையும் காப்பாற்ற விரும்பும் மன்னனே அரச தர்மத்தையும் காப்பாற்ற முடியும் எந்த ராஜவம்சமும் சேரவம்சத்தைப் போல நீண்டகாலம் தொடர்ச்சியாக வந்ததில்லை ஓரிடத்தில் சந்ததியை அறுபட்டு வேறு ஒரு வம்சம் குடிவந்த குடி புகுந்ததாகத்தான் வரலாறு ஆனால் சேரவம்சம் இடையில் அறுபட்டு போகக்கூடாது என்று அன்னை பகவதியே விரும்புகிறாள் இல்லை என்றால் திருவிதாங்கோடு உதயமாகி இருக்குமா மார்த்தாண்டவர்மனுக்குத்தான் மணிமகுடம் கிடைத்திருக்குமா அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணம் உண்டு உனது பிறப்பின் நோக்கம் வெறும் காதல் மட்டுமல்ல நீ காணாமல் கண்டெடுத்த சேரநாட்டு சிம்மாசனத்தில் உனது அடையாள சின்னங்களை பொறித்து வைப்பதே அதனாலேயே உனக்கு சில யோசனைகளை நான் சொன்னேன் உன் முடிவு எனக்கு மகிழ்ச்சியைத் தருகிறது என்று தலை குனிந்து பேசி ராஜசேகர சுவாமி நிமிர்ந்து பார்த்தார் அங்கு சேரமான அவரை எப்போதோ போய்விட்டார் தீர்ப்பை எழுதி வைத்து விவாதத்தில் இறங்குவதில் என்ன பையன் மன்னன் மணிமுடி துறப்பதா மங்கையின் இதயத்தை துறப்பதா என்பதுதானே கேள்வி ஒன்றை துறப்பது என்ற முடிவுக்கு வந்த பிறகு உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருப்பதில் அர்த்தம் என்ன அரண்மனைக்கு சென்ற சேர்மான் பெருமாள் ஒரு பாய்மரக் கப்பலுக்கு ஏற்பாடு செய்யும் பணியில் ஈடுபட்டார் ஒரு மகாராணியின் அந்தஸ்தோடு தானே அவளை வழி அனுப்ப வேண்டும் யூஜியானா குடிப்புகுந்த மாளிகை ராசி இல்லாத மாளிகை அந்த மாளிகையில் யாருமே நிம்மதியாக வாழ்ந்ததில்லை சொல்லப்போனால் அமைதி இல்லாத நிலையில் தான் முந்தைய மன்னர்கள் அந்த மாளிகைக்கு செல்வது வழக்கம் அங்கே அவள் பத்து நாட்கள் கூட மொத்தமாக வாழவில்லை நிர்மலமான உள்ளத்தோடு அவள் பயணத்துக்கு தயாராகி கொண்டிருந்தாள் அவள் அனுப்பி இருந்தா அலி அவள் தந்த யோகோவாவை கையோடு அழைத்து வந்தாள் என்னம்மா கையோடு அழைத்து வர சொன்னாயாமே என்ன விஷயம் என்று பதறி போய் கேட்டார் யோகோவா ஆமப்பா கையில் கை இருந்தால் தானே பாவப்பட்ட இந்த ஜென்மத்தை அனைத்து ஆறுதல் சொல்ல முடியும் என்றாள் யூஜியானா எனக்கு புரியவில்லையே அம்மா என்றார் யோகோவா எனக்கு இஸ்ரவேலை பார்க்க வேண்டும் போல இருக்கிறதாப்பா பெத்தலகைமேன் மதில் சுவர்களை காண வேண்டும் போல் இருக்கிறதாப்பா பெத்திலகமின் காலம் தெரியாத அந்த மணியின் ஓசையை கேட்க வேண்டும் போல இருக்கிறது எனது யூத சகோதரிகளோடு பேசி மகிழ வேண்டும் போல இருக்கிறது சேர நாட்டிலேயே பிறந்து வளர்ந்துவிட்ட நான் எனது மூதாதையர்களின் பூமியை தொட்டு வணங்கி பாட வேண்டும் போல இருக்கிறது என்றால் யூஜியான சலனம் இல்லாமல் இது என்னம்மா ஆசை உன் பேச்சுக்கு வேறொரு அர்த்தமும் இருப்பதாக தோன்றுகிறதே என்ற கண்ணாடி கற்களையும் நவமணி கற்களையும் ஒன்றாக வைத்தால் தரம் எடுத்துக்கொள்ள என் முகத்தை பாருங்கள் மரணத்துக்கு தயாராகிவிட்ட உறுதி அதுதான் முடிவு என்று தெரிந்த பிற்பாடு எப்படி இருப்பாளோ அப்படி நான் இல்லையா அப்பா எனது அன்பு மலையில் ஏதோ விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பது கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த மலை உடைந்து துண்டாகி தூளாகிவிட்ட பிறகே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் விவரங்களை கப்பலில் சொல்கிறேன் நமது நவமணி கடையை நமது சிற்றப்பா சாலோமோனிடம் கொடுத்துவிட்டு வீட்டையும் அவர் வசுமையை ஒப்படைத்துவிட்டு புறப்படுங்களப்பா என்றாள் யூஜியானா அம்மா என்ன சொல்கிறாயினி என்று நடுக்கத்தோடு கேட்டார் யோகோவா இன்பத் இன்பத் துன்பங்கள் அனைத்தையும் பார்த்து முடித்துவிட்ட அவர் எதிலும் நடுக்க முற்றவது இல்லை பெற்ற மகளின் பேச்சு அவரை நிலை குலைய செய்தது சற்றும் எதிர்பாராத புதிய செய்தியாகவும் அது இருந்தது இவ்வாறு சொல்லிவிட்ட பிற்பாடு விவரங்களை சொல்லாமல் இருந்தால் என்னால் நடக்கக்கூட முடியாதாப்பா தள்ளாத காலத்தில் கேட்கக்கூடாத செய்திகளை கேட்கப் போவது போல எனக்கு ஒரு அச்சம் தோற்றுகிறது தயவு செய்து சொல்லிவிடமா என்று கெஞ்சினார் யோவா அவரது கைகால்கள் நடுங்க தொடங்கின உட்காருங்கள் அப்பா என்று அவரது கையை பிடித்து கைத்தாங்களாக அமர வைத்தாள் யூஜியானா தந்தையின் தலையை தடவி கொடுத்தவாறு சிறிதும் சலனமோ கலக்கமோ இன்றி அவள் விவரங்களை கூறினாள் கூறும்போதே அதற்கு நியாயத்தையும் கற்பித்தாள் தந்தை அதிர்ச்சியுற்று விடாமலும் தனது தன் நாயகன் மீது ஆத்திரம் கொண்டு விடாமலும் எச்சரிக்கையாகவே அவள் கூறினாள் ஒரு வம்சத்தின் அழிவுக்கு ஒரு யூதப்பன் காரணமாக இருந்ததாக வரலாறு வேண்டாமப்பா எங்கிருந்தாலும் நான் அவரது மனைவியே இந்த குழந்தை அவரது குழந்தையே எப்போதாவது நாங்கள் சந்திக்கத்தான் போகிறோம் இப்போது நாம் செய்யப்போவது நல்ல காரியம் தானே அப்பா என்றாள் யூஜியானா எப்போது நீங்கள் சந்திப்பீர்களோ அப்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே அம்மா சேரமண்ணிலே ராணியாக வாழ வேண்டிய மகளை யூத மண்ணிலே அனாதையாக பார்த்துவிட்டு நான் கண்ணை மூட வேண்டுமா கோடி பொண்ணை நீ கொண்டு சென்றாலும் யாருமற்ற ஒருத்தியாகத்தானே வாழ வேண்டியிருக்கும் என்று கண்கலங்கினார் யோகோவா நீங்கள் நீண்டகாலம் உயிரோடு இருப்பீர்களப்பா மகள் வயிற்று மகனை மகள் வயிற்று மகனை மடியில் வைத்து அவன் மழலியை கேட்பீர்கள் அவன் வளர்வதை பார்ப்பீர்கள் அவனுக்கு மனமுடித்து வைப்பீர்கள் என்னை தலைவனிடமிருந்து பிரிக்கும் இறைவன் தந்தையிடமிருந்தும் பிரித்துவிட மாட்டாரப்பா போய் ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள் யூஜியானா தந்தையை மகிழ்ச்சி படுத்த பலவித கற்பனைகளை உதிர்த்தாள் யோகோவாவும் மகளை பிரிந்து மாளிகையை விட்டு நடந்தபோது மயானத்தில் நடப்பது போல நடந்து சண்டை சென்றார் மயானத்தில் நடப்பது போல் நடந்து கடைக்கு சென்றார் அரபிக்கடலில் ஒரு பாய்மர கப்பல் சேரமான் பெருமான் அதை பார்வையிட்டார் 20 தோழி பெண்கள் அதில் அமர்த்தப்பட்டார்கள் நூறு அலிகள் துடுப்பு வலிப்பதற்காக ஏற்றப்பட்டார்கள் இரண்டு மூன்று பெட்டகங்களில் ஆடை ஆபரணங்கள் மற்றும் பல வகை பொருள்கள் ஏற்றப்பட்டன பயணத்துக்கு தேவையான உணவு வகைகள் ஏற்றப்பட்டன சமையல் செய்வோர் பரிமாறுவோர் அமர்த்தப்பட்டார்கள் இதில் பத்மாவதி ஒத்துழைக்கப் போகிறாளா வேண்டுமானால் தரங்கினி உதவி புரியலாம் முழு கதையையும் அவளுக்கு சொல்லி அழைத்து வர வேண்டும் ஆகவே தானே அனைத்தையும் பார்வை நாராயணி சபையிலேயே இருந்தார் அரண்மனை அழைக்கப்படவில்லை மாளிகை பணியாட்களை அனைத்தையும் செய்தார்கள் மாலையில் சூரிய நஸ்தமிக்கும் போது யூஜியானா புறப்பட வேண்டும் அந்த செய்தியாவது நாராயண நம்பூதிரிக்கு தெரிவித்தாக வேண்டும் நம்பூதிரிகளை சபையிலேயே சந்தித்தார் சேரமான் நடந்தவை அனைத்தையும் சொன்னார் தமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை கேட்பது போலவே நம்பூதிரியும் அதை கேட்டார் கடைசியில் துறைமுகத்துக்கு தாமும் வருவதாக அனுதாபத்தோடு சொன்னார் யுஜி யோகோ யூஜி அணாவையும் யோகோவாவையும் வந்த ரதம் ஒரு சிறிய பெட்டியை மட்டுமே சுமந்து வந்தது ஆனால் யூத யூத அனைவரும் அங்கே கூடிவிட்டார்கள் சிரியன் கிறிஸ்தவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் முகமதியர் தெருவும் படையெடுத்து வந்துவிட்டது செய்தி அறிந்த தாவளி சகோதரிகளும் பத்மாவதியும் அந்த பிரிவு காட்சியை காண வேண்டும் என்று விரும்பினாலும் மான பயந்து அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்கள் ராஜசேகர சுவாமி கையை கட்டிக்கொண்டு ஒரு மூலையிலே நின்று அவர் அருகிலே அந்த மலை குரத்தி கையுமாக நின்று கொண்டிருந்தாள் போல பரவிய செய்தியால் வஞ்சி அங்கு கூடிவிட்டது யூஜியானாவின் ரதம் வந்து நின்றதும் அதன் அருகிலே சென்று அத்தனை பேர் மத்தியில் அவளை கைத்தாங்க அணைத்து மணற்பரப்பிலே நடந்தார் சேரமான் காலடி சுவடுகள் மணலில் பதிந்தன அவர்கள் கடல் நீரில் நடந்தார்கள் அந்த தண்ணீர் அவர்களது காலடி சுவட்டை பதிய பதிய வைத்துக் ல்லை இடுப்பளவு தண்ணீரில் நின்றபடி அவளை இரண்டு கைகளாலும் தூக்கி கப்பலில் வைத்தார் சேரமான் யோகோபாவை சில பேர் சில வீரர்கள் தூக்கி வைத்தார்கள் கரையில் அணிவகுத்து நின்ற படை தங்கள் வாழை உருவி ஆகாயத்தில் காட்டி மரியாதை செலுத்தினர் பயமரக் கப்பலின் மணி ஓங்கி ஒலித்தது கப்பல் நகர நகர நான்கு கண்களும் விலகி கொண்டிருந்தன கடல் நீரில் நின்றபடி அவளை பார்த்து கொண்டிருந்தார் கடல் நீரோடு சேரமானின் கண்ணீர் கலந்தது அன்றுதான் கடல் நீர் உப்பாயிற்று கரையேறிய சேரமானின் கண்களை கண்டதும் யூதர்கள் அனைவரும் அழுதனர் நாராயணன் புதிரி ருத்ராட்சத்தை வலதுகையில் பிடித்து ஆட்காட்டி தட்டு <tattu> தட்டினார் <-tattu -tattu -nár> 13. கடல் தாவு படலம் அன்று யூஜியானா வழி அனுப்பப்பட்ட செய்தியே நகர் முழுவதும் பேச்சாக இருந்தது அரசர் கலையிழந்து போனார் என்பதால் அரண்மனையும் கலையிழந்து கடந்தது பத்மாவதி தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை தாவளி சகோதரர்கள் தலையையே காட்டவில்லை அரண்மனை நிலாமூற்றத்தில் மன்னவர் மூன்றாம் சேரமான் பெருமாள் சோகமே உருவாகச் சாய்ந்திருந்தார் அவரை சுற்றிலும் மூடிவிட்ட அணையா விளக்குகள் ஏற்றி வந்து வைக்கப்பட்டன யாரும் அவரை நெருங்குவதற்கு தைரியம் உள்ளவர்களாக இல்லை ஒரே ஒருத்தி தரங்கினி மட்டும் சலங்கை குலுங்க படியேறி வந்தாள் ஒரு பட்டு துண்டினால் மன்னவனின் நெற்றி வேர்வியை துடைத்து விட்டாள் சோக பெருமூச்சு அவளுக்கும் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை சேரமான் பெருமாள் இளைஞரல்லார அனுபவமும் பக்குவமும் உள்ளவரே ஆயினும் காதல் ஒரு இளைஞன் படும் அவஸ்தையை விட அதிக அவதி அவர் உள்ளத்திலே எழுந்தது பெரியத்துக்கு உரியவர்களையெல்லாம் பிரிப்பதே இறைவனுக்கு விளையாட்டு மனிதனின் கால்நடை சுவடுகள் அவன் படைக்கும் முதிரைகளே பாதை மாறும்போதும் பயணம் தவ வரும் போது மனிதனுக்கு இறைவன் அளித்த ஒரே சலுகை கண்ணீர் மட்டுமே ஆனால் சேரமான் பெருமாள் அழவில்லை அவரது கண்களிலே கண்ணீர் வற்றிவிட்டது குறைவாக இருக்கும் போதுதான் கண்ணீர் அதிகமாக இருக்கும் மிதமிஞ்சி போன துயரம் மனிதனை மரமாக்கி விடுகிறது கண்கள் திறந்திருக்கும் பார்வை இருக்காது காதுகள் கேட்டுக் ஆனால் என்ன கேட்டோம் என்பதை பதிவு செய்ய மாட்டா உணர்ச்சி சூறாவடியில் சிறகு ஒடிந்து போன வந்த ராஜாடி நிலாமுற்றத்தில் விழுந்து கிடந்தது உணவு கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் தரங்கினி மௌனமே பதிலாக து அவள் கூச்சப்படவில்லை வயது வந்த சகோதரன் சகோதரனுக்கு மருத்துவம் செய்வது போல தலையை தடவி கொடுத்தாள் மயில் இறகால் விசிறினாள் அந்த காற்றும் அவருக்கு வெப்பக்காற்றாகவே இருந்தது செந்தழிலின் சாற்றை பிழிந்து செழுஞ்சீத சந்தனம் என்றாரோ தடவினார் என்றபடி குளிர்ச்சியான பொருள்கள் கூட அவருக்கு கொடுமையாக இருந்தன மன்னவா சென்றவை எண்ணி கலங்குதலில் ஏது பயன் இல்லறாம் இனிது நடக்க அரசவை அற அறம் ஓங்க அமைதி பெறுக என்றாள் தரங்கினி ஆறுதல் சொல்வது யாருக்கும் எளிது அவரவரவும் அனுபவிக்கும் துயரத்தின் வலிமை தெரியும் தரங்கிணிக்கு சேரமான் பதில் சொல்லவில்லை அவரது நினைவுகள் கடலிலும் கப்பலிலும் இருந்தன மேலே நீல ஆகாயம் கீழே நீலக்கடல் நடுவே அந்த பாய்மரக் கப்பல் ஒரு பெரிய சுராமியின் போல மிதந்து கொண்டிருந்தது கப்பல் குழித்துச் செல்வதால் துள்ளியெழும் வெள்ளறைகள் கப்பலுக்குள்ளே தெரித்து விழுகின்றன சோகப் யூஜியானாவின் கண்ணீர் துடிகளினோடு அவை போட்டி போடுகின்றன அந்த வானத்திலும் இதே நிலவுதான் காய்ந்து கொண்டிரு து ஒருவரை ஒருவர் சந்திக்க இருவரையும் பார்க்க முடியும் ஆனால் யாருடைய செய்தியையும் யாருக்கும் சொல்ல வலிமையற்றது அந்த வெண்ணிலா கப்பலின் ஒரு பகுதியில் மரத்தால் அமைந்த மேடை அந்த மேடையில் குப்புர விழுந்து கிடக்கிறார் யோகோவா துடுப்பு வலிப்போர் பாடுகிறார்கள் சாதாரண காலத்தில் சங்கீதத்தில் நெஞ்சுருகம் யூஜியானவை அந்த பாடல் தொடவே இல்லை ஒரே சீடாக கப்பலை முன்னால் தள்ளி கடலை பின்னால் தள்ளும் அந்த துடுப்புக்கள் அவளை முன்னால் தள்ளி அரசனை பின்னால் தள்ளிக்கொண்டிருக்கின்றன கப்பல் போகும் வேகத்தில் துள்ளி விழுகின்றன சில மீன்கள் அவை துள்ளி வானவெளிக்கு வந்தாலும் மீண்டும் கடலிலேயேதானே விழுகின்றன அவளோ இக்கரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அக்கறையிலே விழப்போகிறாளே ஒருவனே உலகம் என்றும் ஒன்றே காதல் அதன் பெயர் தெய்வம் என்றும் வாழ்ந்த குலமகள் சித்திரவதை கைதியைப் போல அமர்ந்திருந்தாள் இஸ்ரவேல் நாட்டை அவள் அறிய மாட்டாள் அவள் அறிந்தது கேரள பூமி ஒன்றே அவள் நேசித்தது சேரமன்றையே தனுமத்தின் குரலோசை குரலோசை யார் காதில் விழப்போகிறது காலையில் மலர்ந்த போது படுத்த பின்னே மயங்கி கிடக்க இரவிலே மலர் மீண்டும் கும்பிவிட உள்ளுக்குள்ளேயே போராடும் கருவண்டை போல தருமத்தின் குரலும் நெஞ்சுக்குள்ளேயே குமரும் கடலிலே ஒரு துன்பகீதம் கரையிலே ஒரு துன்பகீதம் காலையில் பொழுது புலர்ந்த சேரமான் நிலாமுற்றத்திலேயே இருந்தார் அவரது கண்கள் துயிலவே இல்லை அந்த கண்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் தரங்கினியின் கண்களும் தூயலவில்லை அரண்மனை தூங்காத அந்த இரவில் நிம்மதியாக தூங்கியவர்கள் மூவர் ஒருவர் ராஜசேகர சுவாமி ஒருத்தி மலைக்குரத்தி இன்னொருவர் நாராயண நம்பூத்திரி நேற்று எப்பொழுது யூஜி முடிந்தது இன்றைய பொழுது யாருக்காக விடிந்தது நேற்று நேற்று நிம்மதி பெற்றவன் இன்று அதை இழக்க வேண்டும் நேற்று நிம்மதி இழந்தவன் இன்று அதை பெற வேண்டுமே இறைவனின் நியதிக்கு யார் தப்ப பாண்டிய நாட்டுப்புறவைகள் மூன்று வாயில் நுரை வழிய பிடரிமையர் அசைய திருவஞ்சைக்களத்துக்கு சாலையிலே ஓடி வந்தனர் மீன்கொடி சுமந்த குதிரை வீரர்களின் கரங்களை பார்த்ததும் ஊர் மக்கள் அதிசயமாக வேடிக்கை பார்த்தார்கள் என்ன தூது ஏன் வந்தது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் வந்த வீரர்கள் ராஜசேகர சுவாமியின் இருப்பிடத்தையே தென்னார்கள் ஒரு புறவி வீரன் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு விரைந்து சென்றான் இன்னொருவர் நாராயண நம்பூதிரியை தேடி நம்பூதிரிகள் சபைக்கு சென்றான் மூன்றாம் அவன் அரண்மனைக்கு வந்து சேரமான் பெருமாளை சந்தித்தான் மூவருக்கும் கிடைத்த ஓலைகளிலே ஒரே செய்தியே அடங்கியிருந்தது மதுரை மன்னர் வரகுண பாண்டியன் இறந்துவிட்டார் என்பதே அது அந்த செய்தியால் நாராயண நம்பூதிரி அதிர்ச்சியுறவில்லை சேரமான் பெருமாள் பெரும் கலக்கம் அடையவில்லை கதறி துடித்தவர் ராஜசேகர சுவாமி மட்டுமே அவர் உடனே அழைத்துவிடச் சொன்னது அந்த மலைக்குரத்தையை அவளும் செய்து கேட்டு அழுது ரதம் ஒன்று தேவை என்று சேரமானுக்கு செய்தி அலங்கரிக்கப்பட்ட ரதம் ஒன்று அசைந்தபடி வந்தது அந்த ஒரே ரதத்தில் ராஜசேகர சுவாமியும் மலைக்குறத்தையும் ஏறிக்கொண்டார்கள் சேரநாட்டின் எல்லையை கடந்து அவர்கள் ரதம் சென்ற போதுதான் ரதங்களில் சேரமான் பெருமாள் குடும்பத்தினரும் நாராயண நம்பூதிரியும் வருவதை அவர்கள் காண முடிந்தது யாரும் யாரோடும் பேச முடியாத ஒரு பேசாத ஒரு சூழ்நிலை ஆனால் ராஜசேகர சுவாமி பதறிப்போய் மதுரைக்கு வருவானேன் என்ற கேள்வி மட்டும் சேரமான் பெருமாள் உள்ளத்தில் எழுந்து கொண்டிருந்தது சுவாமியை தவிர அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர் நாராயண நம்பூதிரி ஒருவரே கூடல் நகருக்குள் கூட்டமாக நுழைந்த போது துயரத்தில் மூழ்கியிருந்த பாண்டியன் தலைநகரம் அவனுக்கு வழிவிட்டது சாயாத நெடுமேனி சாய்ந்ததோ என்று அழுதா அழாதவர்களே அங்கு இல்லை சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்க வைத்த பொய்யாமொழி மன்னா பொய் மறைந்தாயோ என்று புலம்பாதவர்கள் இல்லை மக்கள் தம் பணியே மகேசன் பணி என முக்காலும் வாழ்ந்த முத்தமிழ அரசே எக்காலும் இனி உன்னை எவ்விடத்து காண்போம் நாம் என்று ஏங்காதவர்கள்லை அங்காடிகள் அடைத்து கிடந்தன தத்தம் தந்தையை இழந்தது போன்றே தலைநகர மக்கள் எல்லோரும் தள்ளாடி நடந்தனர் மீன் பறக்கின்ற நான்மாட கூடல் மேகங்கள் சிதறை கிடக்கும் வான் காட்சியளித்தது அரண்மனை அமைதியாக அழுதது தங்கள் துயரத்துக்கும் கட்டியம் கோரியபடி சேரநாட்டு ரதங்கள் அரண்மனைக்குள் நுழைந்தன பொன்னாலே செய்யப்பட்ட நவமணிகளால் இழைக்கப்பட்ட ஒரு கட்டில் அதன் மீது மயில் இறகுகளால் செய்யப்பட்ட ஒரு மெத்தை அதன் மீது ஒரு சிவப்பு நிற காசிப்பட்டு அதன் மீது மதுரை மன்னன் வரகுண பாண்டியன் பள்ளி கொண்ட பாவம் அரசகோல சம்பிரதாயப்படி அரசனின் அருகில் நின்று அழமுடியாமல் அந்தப்புறத்தில் நின்று அழுது கொண்டிருந்தாள் பட்டத்துராணி உள்ளே நுழைந்ததும் நுழையாததுமாக ஓடோடி வந்து பாண்டியன் மார்பில் விழுந்தார் ராஜசேகர சுவாமி அப்பா அப்பா என்று அலறினார் அவரது தாடி மீசைகள் அகன்றன தளிர்முகம் வெளிப்பட்டது திகைத்து போய் கூர்ந்து நோக்கினார் சேரமான் பெருமாள் மலைக்குரத்தியையும் கூர்ந்து நோக்கினார் அவள் அம்மான் அம்மான் என்று அழுதாள் யார் அவர்கள் வரகுண பாண்டியனின் பட்டத்து இளவரசர் சீர்மகரன் சீர்வல்லபனே ராஜசேகர சுவாமி அவரது துணைவி அபிராமி நாச்சியாரே மலை குரத்தி திகைப்பை வழிகாட்டி கொள்ளவில்லை சேரமான் பெருமான் காரணம் அதற்கு இது இடமல்ல நேரமும் அல்ல நாராயணன் நம்பூதிரியை நான் காட்டியவர்கள் மறுபடியும் ஒரு தடவை ருத்ராட்சத்தை தட்டிற்று சாலைகள் தோறும் மக்கள் திரண்டு நிற்க வரகுண பாண்டியன் சடலம் ஊர்வலம் வந்தது மாதங்களின் பேர் செல்லும் வீதிகள் அனைத்தும் மாதங்களின் பேர் சொன்னபடி கண்ணீர் விட்டன பண்பு தவறாத பாண்டியன் வம்சத்தில் வரகுண பாண்டியன் ஒரு எல்லைக்கல் மழையை நம்பிய வயல்களே அன்றி நதியை நம்பிய வயல்கள் இல்லாத பாண்டிய நாட்டில் ஏரிகள் அதிகம் கண்டு வளம் பெருக்கியவன் வரகுண பாண்டியன் மக்களை மதித்தவனின் மரண நடைபெறும் போது சாலைகளே நதியாகும் மக்கள் தலைகளே நீராகும் சடலம் எரியூட்டப்பட்ட போது கோவென்று கதறிட்டு கூடிய கூட்டம் முன்னால் பட்டத்து இளவரசன் சீர்வாரன் சீர்மாறன் சீர்வல்லபனை மன்னனாக அங்கீகரிக்கும் மணிமுடி விழாவும் அரண்மனையில் நடந்து முடிந்திருந்தது இப்போது தந்தையின் சடலத்துக்கு பூமூட்டிய சீர்வாரன் சிறுவல்லவன் அந்த தீய தானும் விழாமல் இருந்ததே அதிசயம் ஒரு பெரும் ஆவி பிரிந்துவிட்டது ஒரு புதிய மன்னனை மதுரை எதிர்கொண்டது ஒரு அதிகமாக சேரமான் குடும்பத்தினரும் நாராயணன் நம்பூதிரியை அங்கே தங்கினார்கள் துன்ப அலை ஓய்ந்த பிற்பாடு தாங்கள் புறப்படுவதை அறிவிக்க அனைவரும் சீர்மாறனிடம் வந்தார்கள் என்ன ராஜசேகர என்று துயரத்தோடும் கேலியாகவும் கேட்டார் சேரமான் பெருமாள் எல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக சொன்னான் சீர்மாறன் ஓரக்கன்னால் நாராயணன் நம்பூதிரியை கவனித்தார் சேரமான் பெருமாள் அவரை என்ன செய்வார் ஒரு ருத்ராட்சத்தை தட்டி இருந்தார் பிற விஷயங்கள் வேண்டாம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா என்று சீர்மானனிடம் கேட்டார் சேரமான் கேளுங்கள் என்றான் சீர்மாறன் உதயகிரி மலையில் நடந்த நிகழ்ச்சிகள் உடனே தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் சேரமான் உன்னோடு மலையேறிய வீரர்களில் நானும் ஒருவன் என்று காலில் இருந்த சிராய்ப்புகளை காட்டினான் சீர்மாறன் சேரநாடும் பாண்டிய நாடும் ஓரினத்து மக்கள் வாழும் நாடுகள் சேரமண்டலத்து நல்வாழ்வில் பாண்டிய மக்களுக்கு அக்கறை இல்லாமல் போகுமா என்றார் நாராயண நம்பூதிரி மன்னவர் மரணம் ஒரு நாள் தாமதித்துவிட்டது என்று மெதுவாக சொன்னான் சீர்மா சேரமான் பெருமாள் அது சே இறைவன் சேரநாட்டுக்கு காட்டிய சலுகை என்றான் சீர்மாறன் நாங்கள் புறப்படலாமா என்று கேட்டார் சேரமான் கட்டி தழுவி விடை கொடுத்தான் சீர்மாறன் ரதங்கள் பாண்டிய நாட்டை விட்டு புறப்பட்டன சேரமான் இதயம் மறுபடியும் கரையை தாண்டி கடலுக்கு ஓடிற்று மூன்றாவது பாகம் முற்றியது